ம்மே மா சிரவிடம்மே निधये, மேவே சுவஜேவேலோ தஷாமூர்த்தையே நம நேற்றைக்கு முன்தினம் அடிப்படையாக சில விஷயங்களை சொல்லத் துவங்கினேன் நம்மிடத்தில் அறிவாற்றல் இருக்கிறது இந்த அறிவாற்றலுடைய பெருமையை தெரிந்து கொள்வதற்கும் இந்த அறிவாற்றலை நாள்தோறும் வளர்ப்பதற்கும் நாம் வாழ்க்கையில் அனுபவித்த விஷயங்களையும் கூட பிறருக்கு தெரிவிப்பதற்கும் சாஸ்திரங்கள் அறிவு நூல்கள் நமக்கு துணை புரிகிறது ஆகவே நம்ம கிட்ட இருக்கிறது சுய அறிவு சக்தி அந்த சுய அறிவு சக்தி சரியான வழியில போகணும்னு சொன்னா சாஸ்திர அறிவும் அவசியமாகுது பெரியவங்க ரெண்டையும் இணைச்சே பேசுறாங்க அதாவது சிந்தனா சக்தி நமக்கு இருந்தாலும் கூட அந்த சிந்தனா சக்தியை ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு முறைப்படுத்தி கொண்டு போறதுக்கு சாஸ்திர ஞானமும் தேவைப்படுகிறது ஒரு உதாரணமே சொல்லியிருக்கிறார்கள் சாஸ்திர அறிவு என்பது விளக்கு ஒளி போன்றது சுய அறிவு என்பது கண்ணொளி போன்றது எங்கு இரண்டும் இணைகிறதோ அங்கு தவறுகள் நிகழ்வதில்லை அப்படின்னு ஒரு ஸ்லோகமே இருக்கு சமஸ்கிருதத்தில் சாஸ்திரம் ஜியோதிஷ்பிரகாசார்த்தம் தர்சனம் புத்திராத்மன தாபியாம் நரசயுக்தாபியாம் பிரச்சனன் நாபராத்திய ஜோதிஷ்பிராஷார்த்தம் தரிசனம் புத்தி ஆத்மனஹா இந்த பொருளை பார்க்கறதா இருந்தாலும் வெறும் கண்ணு மாத்திரம் இருந்து போராது வெறும் வெளிச்சம் மாத்திரை இருந்து கண் பார்வை இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை கண் பார்வை இருந்து வெளிச்சம் இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை கண் பார்வையும் வேணும் வெளிச்சமும் வேணும் கண் பார்வையும் வெளிச்சமும் சேர்ந்திருந்தா தான் ஒரு பொருளை நாம் விளங்கி கொள்ள முடியும் அது மாதிரி சுய அறிவும் சாஸ்திர அறிவும் சேர்ந்திருந்தா தான் வாழ்க்கையில் நாம் எப்படி வாழணுங்கிற விஷயம் தெளிவாக புரி சாஸ்திர அறிவுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சாஸ்திரத்தோட நம்மளை சேர்த்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கும் நம்ம புத்தியவே முழுக்க முழுக்க நம்ப கூடாது அதுக்காக நம்ம புத்தியை மோசம்னு நினைக்கக்கூடாது நம்ம புத்தி வந்து சரியான பாதையை காட்டி கொடுக்கிறதுங்கிறது சாஸ்திரத்தோட சேர்ந்தா தான் அதுக்குதான் நான் ஒரு கருத்து சொன்னேன் வேதங்கள் ஸ்மிருதிகள் பெரியவர்களுடைய வாழ்க்கை முறைகள் அதோடு இணைந்த நம்முடைய புத்தி தான் சரியான வழியை காட்டும்டி சரியான வழி தெரியாது முதல் நாள் சொல்லிருக்கேன் நேற்றைக்கு முன்தினம் சொல்லியிருக்கேன் ஆகையினால நமக்கு இது ரெண்டும் அவசியங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் இதை வந்து சாஸ்திரத்தை வந்து குருட்டுத்தனமாகவும் எடுத்துக்க வேண்டாம் அதே சமயம் வந்து அதில் நம்பிக்கை வைக்காமலும் இருக்க வேண்டாம் அது ஒன்று சொல்லுகிறதுங்கிறது நமக்கு புரியலேங்கிறதுக்காக சரி அப்படியே ஒத்துக்கிடுவோம் அப்படின்னு எடுத்துக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதே சமயம் நம்மளை காட்டிலும் அதுக்கு அறிவு ஜாஸ்தின்னு தெரிஞ்சுக்கணும் பெரியவங்களுக்கு நம்ம காட்டிலும் அவங்க ரொம்ப நாள் வாழ்ந்தவர்கள் நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்கிறோம் இன்னும் நமக்கு முழுக்க எல்லாம் தெரிஞ்சுருக்காது அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எவ்வளவோ அனுபவங்களை பெற்றிருப்பார்கள் அதனால் நம்ம முரண்டு பிடிக்காமல் நம்முடைய அறிவில் நமக்கு ஆ ரொம்ப அளவுக்கு மீறின முரண்டுத்த முரட்டுத்தனம் இல்லாமல் அவங்க சொல்றது ஏற்றுக்கிறதுங்கிறது நமக்கு நல்லது இந்த ஒரு எண்ணம் நமக்கு நிறைய இருக்கணும் அதாவது பிளைண்ட் பிலீஃபும் கிடையாது அதே சமயம் மறுக்கிறதும் கிடையாது பெரியவங்க சொல்கிற கருத்துக்களை எல்லாம் மறுக்கிறதும் இல்லை நமக்கு புரியுங்கிற நம்பிக்கையோடு அது ஏற்றுக்கிறது காலப்போக்கில் இது புரியும் அதை நாம் செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறது அது காலப்போக்கில் நமக்கு வந்து அது அறிவாக மாறிடும் இதை பற்றி நான் சாதாரணமாக விரிவாக பேசுவது உண்டு நான் ஜாஸ்தி இதை பற்றி சொல்லலை சுருக்கமாக நிறுத்தி கொள்கிறேன் இன்னும் சில விஷயங்கள் அடிப்படை விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சரி சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது அடுத்த கேள்வி நம்முடைய புத்தியை சாஸ்திரத்தோடு இணைத்து கொள்ளணும்னு இணைத்துக்கொள்ள சித்தமாக இருக்கிறோம் என்ன சொல்லுகிறது சாஸ்திரம் சாஸ்திரத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் எல்லாம் ஒரு நிறைய பேர் பேசுறாங்க யாரும் என்ன பேசினாங்க எனக்கு தெரியாது நான் பேசுன சப்ஜெக்ட் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா எடுத்து மாத்திக்கிறேன் மனித பிறவி ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லுகிறார் சொல்லியாரோ மனித பிறவி உயர்ந்ததுன்னு சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நமக்கு மறுபிறவிக் கொள்கையில நமக்கு ஆழமான நம்பிக்கை வரும் மறுபிறவிக் கொள்கையில ஆழமான நம்பிக்கை இருந்தாத்தான் மனித பிறவி உயர்ந்ததுங்கிற கருத்தே புரியும் இல்லாட்டி புரியாது மற்ற தேசங்களில் மற்ற மதங்கள்ல எல்லாம் வந்து பெரும்பாலும் தெரிஞ்சதில் இருக்காங்க சில பேர்லாம் இருக்காங்க பல பிறவிகள் நமக்கு வந்து போகிறது அப்படிங்கிறது நிறைய பேர் நிறைய இஸ்லாம் மதத்திலையோ கிறிஸ்தவ மதத்திலையோ கிடையாது நம்ம மதத்தில் அந்த ஒரு கொள்கை ஆழமாக இருக்கு நமக்கு வந்து நிறைய பிறவிகள் இருந்திருக்கிறது இருக்கிறது இனியும் சரியாக பயன்படுத்தலைன்னா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு நிறைய இருக்கு திரு பா தேவாரத்தை சிவபுராணத்தை படித்தா எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படி சொல்றார் எழு கடல் மணலை அளவிடன் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார் இப்படி பெரியவங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க அதனால நமக்கு வந்து இது ஏதோ புதுசாக ஒரு ஜென்மா இல்லை இதுக்கு முன்னால எத்தனையோ ஜென்மா நமக்கு வந்திருக்கு நமக்கு வந்து ஜீவர்கள்னு பேர் ஜீவனுக்கு மனுஷரீரம் கிடைச்சிருக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு மேயர் பதவி வந்ததுன்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு அந்தந்த பதவிக்கு அந்த ஒரு ட்ரெஸ் இருக்கும் அது மாதிரி ஒரு டிரெஸ் இந்த மனுஷ ஹியூமன் பாடிங்கிறது ஒரு டைப் ஆஃப் டிரெஸ் தான் பகவத்கீதையே சொல்றது அதனால இது ஒரு ஆடை தான் உடை தான் இது இந்த மனித உடை மனித உடல் என்கிற உடையானது இந்த ஜீனுக்கு கிடைச்சிருக்கு இந்த ஜீவன் எத்தனையோ ஜென்மாக எடுத்துரு தான் ஒரு ஜென்மாவில் கொசுவாக கூட இருந்திருக்கலாம் ஒரு ஜென்மாவில் புலியாக இருந்திருப்போம் ஒரு ஜென்மாவில் பசுவாக இருந்திருப்போம் ஆக இந்த சரீரங்கள் நமக்கு மாறிக்கொண்டே இருக்கு இந்த ஜீவனுக்கு நிறைய சரீரம் மாறிக்கொண்டிருக்கு எல்லாமே ஜீவர்கள் தான் அந்த ஜீவர்களுடைய சரீரம் அதது பண்ணுற புண்ணிய பாபத்துக்கு தந்த மாதிரி இருக்குது சொல்லப்போனால் மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் புண்ணியபாவமே கிடையாது புண்ணியபாவத்தை செய்ய முடியாது புண்ணியபாவமே கிடையாது இல்லை புண்ணியபாபத்தை செய்ய முடியாது மனிதன் மாத்திரம்தான் புண்ணிய பாபத்தை செய்ய முடியும் மற்ற ஜீவராசிகள்லாம் புண்ணியபாபத்தை அனுபவிக்கிறதோடு சரி நாம் புண்ணியபாபத்தை அனுபவிக்கவும் செய்கிறோம் அதே சமயம் புண்ணிய பாபத்தை செய்யவும் செய்கிறோம் ஆ புண்ணிய பாபங்களை செய்கின்றோம் புண்ணிய பாபத்தை அனுபவிக்கின்றோம் ரெண்டு நமக்கு இருக்குமா பிளஸ் கர்ம ஜென்மா சொல்லுவோம் மற்ற ஜென்மெல்லாம் போக ஜென்மா நான் மனித பிறவியை தவிர மற்ற பிறவியெல்லாம் போக ஜென்ம அனுபவிக்கிறேன் தேவப்பிறவி அப்படித்தான் தேவப்பிறவியும் கூட போக ஜென்மாவை தவிர கர்ம ஜென்மா கிடையாது மனுஷ ஜஜென்மா ஒன்று தான் கர்ம ஜென்மா பிளஸ் போக ஜென்மான்னு சாஸ்திரம் சொல்லுறது அதாவது புதுசாக ஃப்ரெஷ்ஷா கர்மத்தை புண்ணியபாபத்தை பண்றதும் நாம தான் புண்ணியபாபத்தை அனுபவிக்கிறதோட அதையும் சேர்த்து பண்றோம் தேவர்கள் கூட புண்ணியபாவத்தை அனுபவிக்கிறதோட சரி அவர்களுக்கும் புதிதாக புண்ணியபாபத்தை செய்யறது கிடையாது இப்ப இந்த பிறவிகள்லாம் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது அவ்வப்பொழுது நமக்கு மனித உடம்பு கிடைக்கிறது இது லேசில் கிடைக்காது அது நம்ம புரிஞ்சுக்கணும் இது அவ்வளோ சுலபமாக இந்த மனித உடம்பு கிடைச்சுடாது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இந்த மனித உடம்புங்கிறது நமக்கு கிடைக்கும் அதனால் என்னறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிது அரிது கான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே நிறைய பேருக்கு இதோட வேல்யூவே தெரியல உலகம் முழுவதும் பார்த்தோம்மான இந்த ஹியூமன் பர்த்தோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரியல அதனால தான் நிறைய பிரச்சனை என்னோட பிறவியோட பெருமை எனக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னால் நான் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்பேன் இந்த பிறவியை எவ்வளோ சரியாக பயன்படுத்தணும்னு நான் எண்ணம் உடையவனாக இருப்பேன் ஆக இந்த பிறவியினுடைய மேன்மை உணரப்பட வேண்டும் இதுலாம் நிறைய பிரமாணம் இருக்குது நிறைய பாட்டெல்லாம் இருக்குது பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேனாதார் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரிய பேரிழந்தாரே திருமந்திரன் சொல்லு ஆக இந்த பிறவியினுடைய பெருமை உணரப்பட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நம்ம புத்தியை சாஸ்திரத்தோட வைக்கணும்னு சொன்னேன் சாஸ்திரத்தில் வச்சா சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கறது முதல்ல என்ன உனக்கு இந்த மனுஷரீரம் எத்தனையோ புண்ணியம் பண்ணத்தினுடைய பிரயோஜனத்தினால மீண்டும் ஒரு முறை கிடைத்திருக்கிறது இந்த பிளவியை நீ நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் இதை சரியாக நீ பயன்படுத்தவில்லை என்றால் நீ மீண்டும் மீண்டும் துன்பத்துக்கு ஆளாவாய் மீண்டும் மீண்டும் பிறந்து உழல்வாய் விலை எச்சரிக்கை வென்று இன்னொரு இடத்துல சம்ஸ்கிருத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு ரொம்ப புண்ணியங்கிற பணத்தை கொடுத்து இந்த உடம்புங்கிற படகை கடவுள் கட்டுறது நீ வாங்கிட்டு வந்துருக்க இந்த உடம்புங்கிற படகு உடைஞ்சு போகிறதுக்குள்ளே துன்பங்கிற கடலை கடக்கிறதுக்காக இந்த உடம்புங்கிற படகை வாங்கிட்டு வந்திருக்க இந்த உட படகு உடைஞ்சு போகிறதுக்குள்ளே நீ துன்பங்கிற கடலை கடந்துடு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுது ஆக இந்த உடம்பு எவ்வளவு புனிதமானதுங்கிறது ரொம்ப உண உணரப்படணும் இதில் வந்து ஜாதி கூட முக்கியமே இல்லை நான் பிராமணனா ஷத்ரியனா வைசியனா பறையனா சூத்ரனா அதெல்லாம் கூட முக்கியம் இல்லை அதெல்லாம் செகண்டரி இது ரொம்ப முக்கியம் வந்து ஹியூமன் பர்த் நான் எந்த ஜாத்தியில் பிறந்திருக்கேன்னு முக்கியம் இல்லை இன்னாருக்கு பிறந்திருக்கேங்கிறது கூட முக்கியம் இல்லை எனக்கு ஹியூமன் பாடி கிடச்சிருக்கு இது ரேரஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு வந்துருக்கிறதுக்கு வேறு ரீசன்லாம் இருக்கலாம் அது எங்கே பிறக்கணும் யாருக்கு பிறக்கணும் எப்படி பிறக்கணும் எந்த ஜாத்தியில் பிறக்கணுங்கிறதெல்லாம் வேற ரீசன் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியம் மனித பிரிவு அதனால் அதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம் விசேஷமெல்லாம் சொல்கிறது ஆ மனித பிரிவியினுடைய மேன்மையை ஆழமாக சிந்தித்து புரிஞ்சுக்கிட்டாதான் அப்புறம் வந்து யாரை பற்றியும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம உடம்பு மனசு புத்தியினுடைய பெருமையே தெரியாமல் இன்னொருத்தருடைய மனசு உடம்பு புத்தியோட ஒப்பிட்டு பார்த்து உட்காண்டிருக்கோம் ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்கோம் நம்ம நம்ம அவங்க கிட்ட இல்லாதது நம்ம கிட்டே இல்லாதெல்லாம் சிலதெல்லாம் இருக்கு அதை பார்த்து நமக்கு பொறாமை ஏற்படுறது நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை குறித்து நமக்கு கர்வம் உண்டாகிறது ஆனால் இது வந்து நல்லா விசாரம் பண்ணி பார்த்தா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த மனுஷ ஜென்மாவே ரொம்ப ரொம்ப அபூர்வம் வயசில் கிடைக்காது அது மாத்திரம் இல்லை இந்த இது எத்தனை நாளைக்கு இந்த சரீரம் நம்ம கூட இருக்கும் அது வேறு இன்னொரு பெரிய கேள்வி நாளைக்கு இருக்குங்கிறதுக்கு ஏதாவது இதுக்கு ஏதாவது உறுதி இருக்கா இந்த சரீரம் இருக்குங்கிறதுக்கு என்ன உறுதி இருக்குது ஏதோ நம்பின்னு இருக்கும் நமக்கெல்லாம் ஒரு நூறு வயசு இருக்கும் இல்லை ஒரு தொண்ணூறு வயது எண்பது வயசாவது இருப்போம்னு நம்பின்ட்டு இருக்கோமே தவிர என்ன உறுதி இருக்குது இந்த சரீரம் நம்ம கூடவே இருக்க போகிறதுன்னு அதில் தினந்தோறும் பார்த்தா நிறைய வியாதி வருது புதுசு புதுசாக வியாதி வருது ஒரு நாளைக்கு காலையிலேருந்து ராத்திரிக்குள்ளே தர்மத்தை அனுஷ்டிக்கலாம்னு நினச்சா அதுக்குள்ளே நமக்கு வந்து சரீரத்தில் எவ்வளோ சிரமங்கள் ஏற்படுறது அப்புறம் வந்து இது செத்து போயிடும் என்றைக்கு வேணாலும் செத்து போயிடும் அப்புறம் இது வயசாகிடுச்சின்னு சொன்னால் இந்த சரீரத்தை சரியாக பயன்படுத்த முடியாது ஏன்னா சொன்னபடி கேட்காது நல்லா இருக்கிற சொன்னபடி கேட்காது அப்புறம் வயசாகிடுதுன்னா எப்படி சொன்னபடி கேட்க போகிறது கேட்காது அப்புறம் செத்து வேறு போயிடும் எவ்வளவு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இதுக்கு தான் ஒரு ஒருத்தரும் பாவம் பங்களாவும் சொத்தும் இன்சூரன்ஸும் பண்ணிடுவான்றான் எல்லாரும் இந்த அழிஞ்சு போகிற இன்றைக்கு இருந்து நாளைக்கு இல்லாமல் அழிஞ்சு போகிற இந்த உடம்புக்கு தான் படாத பாடு ஓடுறான் ஏழையும் பணத்துக்கு பின்னாடியே ஓடுறான் பணக்காரனும் பணத்துக்கு பின்னாடியே தான் ஓடுறான் எல்லாரும் பணத்துக்கு பின்னாடி தான் ஓடுறாங்க அத்தனை பேரும் பணத்துக்கு பின்னாடி ஓடுறது யோசிச்சு பாருங்கள் ஏழையும் பணத்துக்கு பின்னாடி அப்படி சொல்லணும் பணக்காரனும் பணத்துக்கு பின்னாடி ஓடுறான் அப்ப யாருமே யோசிச்சு பார்த்தா ஏழை ஓடுறதுல நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் பணக்காரன் பணத்துக்கு பின்னாடி ஓடுறதுக்கு என்ன நியாயம் இருக்கு அதுதான் பிசாச்சின்னு பேர் என்ன சொல்ல முடியும் ஏன்னா அவனுக்கும் வந்து திருப்தி வரல எல்லாரும் பணத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க அந்த பணம் அப்படி பிரயோகம் பண்ணணும் அப்பதான் அது புரியும் பணத்தை விரும்புகிறான் பத்து நூறுரூவா இருக்கிறவன் சாதாரணமாக ஆயிரம் ரூபாய் விரும்புகிறான் ஆயிரரூபாய் இருக்கிறவன் நிஸ்வதம் சதம் சஹசிராதிபகா சஹசிரகா லக்ஷேஷகா சொல்லுவாங்க அது வந்து சஹசிர ஆயிரரூபா இருக்கிறவனுக்கு லட்ச ரூபாயில் ஆசை இருக்குது லட்ச ரூபாய் இருக்கிறவனுக்கு கோடி ரூபாயில் ஆசை இருக்குன்னா கோடி ரூபாய் இருக்கிறவனும் ஓடின்னு தான் இருக்கான் யாருக்குமே தெரியல கடைசியில் அதெல்லாம் இருக்குது இவனை காணாமல் போய்டும் ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கார் இல்லாட்டி ஆளே காணாமல் அப்போ இந்த மனிதப்பிறவியினுடைய மேன்மை உணரப்பட வேண்டும்ங்கிறது மிக மிக முக்கியமான அம்சம் அது மாத்திரமில்லை இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க இதை சரியாக பயன்படுத்தலைன்னு வச்சுங்கூடே இந்த உடம்பை சரியாக பயன்படுத்தலைன்னு சொன்னால் இந்த உடம்பினுடைய பெருமையை புரிஞ்சு உடம்பை சரியாக பயன்படுத்தலைங்க அதுக்கு தான் இந்த உதாரணமாக பாட்டு சொல்லியிருக்கு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு இந்த உடம்புக்கு தான் நந்தவனங்கிறது உலகம் கொயவன்கிறது பிரம்மதேவன் நாலாருங்கிறது பத்து மாதம் அம்மாவயத்தில் இருக்கிறது கொய கொண்டு வந்த தோண்டி என்னென்னா உடம்பு அதை கூத்தாடி கூத்தாடின்னு சொன்னால் கண்ட இடத்துக்குலாம் போய் சினிமாவை பார்த்து குடித்து சின்ன வயசில் இந்த சரீரத்தை பாழாக்கி அப்புறம் கடைசி வரைக்கும் உளுப்படிலாம் பண்ணி செத்து போரு கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அதுதான் இந்த பாட்டுக்கு அர்த்தம் இன்னொரு உதாரணம் சொல்லியிருக்காங்க சந்தனக்கட்டையை எவனா விறகு கட்டையை ஆக்குவானா சந்தனக்கட்டைக்கு மதிப்பு ஜாஸ்தி சாதாரணமாக இருக்கிற வேப்பங்கட்டை மாதிரியா சந்தனக்கட்டை ஆனால் வேப்பங்கட்டை முருங்கக்கட்டையெல்லாம் தூக்கி வெந்நிலப்பில் போடலாம் சந்தனக்கட்டையும் பிடுங்கி தூக்கி முருகெடுப்பு விறகு அடுப்பில் போட்டானா எப்படின்னா அது மாதிரி நிறைய பேர் பிறவியினுடைய பெருமையை உணராதவர்களாய் புலநின்பங்களிலேயே இந்த உடலை ஈடுபடுத்துபவர்களாய் எல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கிவிடா அதில் ரொம்ப யாருக்குமே இங்கே இப்போ நீங்கள் நீங்கள்லாம் இதெல்லாம் கேட்கறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் யாருமே முதல்ல மனித பிறவியினுடைய மேன்மையை உணரணும்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது அதனால் ஜந்து நாம் நரஜன்ம துர்லபம் அது இந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற முதல் விஷயம் என்னென்ன நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது மனிதப் பிறவியனுடைய மேன்மையை உணருங்கள் அவ்வளவுதான் சரி சுவாமி இப்போ ஒன்று சாஸ்திரம் இருக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இது வந்து பல பிறவியிலருந்து நமக்கு கிடைச்ச புண்ணியத்தினால கிடைச்சிருக்கு இதை சரியா பயன்படுத்தலைன்னா மறுபடியும் எப்போ மனித பிறவி கிடைக்குமோ இப்போ நம்ம இதை சரியா பயன்படுத்தலைன்னு வச்சுங்கிறேன் ஒரு பத்து கோடி ஜென்மாவுக்கு அப்புறம்தான் மனுஷிய ஜென்மான்னா எப்படி இருக்கும் யோசிச்சு கேட்டாலே இன்னும் பண்ணும் பண்ணணும் பண்ணலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது உனக்கு பத்து கோடி ஜென்மாவுக்கு அப்புறம்தான் இனிமேல் மனுஷ ஜென்மான்னா ஐயோ ஒரு மா ஆனா சாஸ்திரம் சொல்கிறது பிறவியிலிருந்தே விடுபடக்கூடிய வாய்ப்பு மனித பிறவியில் மாத்திரம் தான் இருக்கான் மற்ற பிறவிகள்ல பிறவியிலிருந்தே விடுபடுறதுக்கான வாய்ப்பு இல்லை பிறவிகள் அத்தனை இனிமே பிறக்காத ஒரு நிலையை பிறவாத நிலையை அடைவதற்கு மனித பிறவியில் மட்டுமே இயலும் மற்ற பிறவிகளில் அது முடியாது இது நமக்கு சீரியஸாக கண்ணுக்கு முன்னாடி தெரியாததுனால யாரும் இதை பத்தி அதிகமாக சிந்திக்கிறது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னார் வள்ளுவர் நம்ம வந்து சுவாமி செத்துப்போனால் நம்ம இன்னொரு பிறவியை எடுப்போங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு தூங்கி எந்திரிக்கிறது தான் ஆதாரம்ட்டார் திருவள்ளுவர் நீ தூங்கினா தூங்கி முழிச்சாரா இதே உடம்புல எந்திரிக்கிற அப்புறம் ஒரேடியாக தூங்கினா வேற உடம்புல எந்திரிப்பேன் அவ்வளோதான் ராத்திரி தூங்கி தூங்குற போது இந்த உடம்புலையே தூங்குகிறோம் அப்புறம் இதே உடம்புல முழிப்போம் ஆனால் முழிப்போங்கிற நம்பிக்கையில் தான் தூங்குகிறோம் இதே உடம்புல மொழிப்போம் ஆனா இதே மாதிரி மரணம் அடைஞ்ச பிறகு வேற சரீரத்துல மொழிப்போம் அதுக்கெல்லாம் நிறைய சூக்மங்கள்லாம் சொல்றாங்க அதனால மனித பிறவியினுடைய சிறப்பு ரொம்ப திரும்ப திரும்ப சிந்திக்கப்படணும் காலையில எழுந்தவுடனே கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும்னா கடவுளே எனக்கு நல்ல மனுஷன்மாவை கொடுத்திருக்கிறாய் மனித பிறவியை கொடுத்திருக்கிறாய் இந்த பிறவியை நன்றாக பயன்படுத்துவதற்கான அறிவையும் கொடுத்திருக்கிறாய் அதற்கான சாஸ்திரங்களையும் கொடுத்திருக்கிறாய் நான் என்னுடைய முயற்சியை இடைவிடாது செய்வதற்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி முயற்சிகளை மேற்கொண்டு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கோம் பண்ணித்தான் ஆகணும் சரி மனித பிறவியினுடைய கருத்தை நான் பூர்த்தி பண்ணுறேன் சரி மனித பிறவியில் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பிறவியை அற்ற நிலைக்கு உண்மையின் லட்சியம் என்னன்னு கேட்டால் பிறவியே இல்லாத நிலைக்கு தான் போகணும் இல்லாத நிலைக்கு போகணும்னா என்ன பண்ணணும்னா சாதாரண கடவுளை வழிபடணும் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவனடி சேருபவர்களே பிறவி பெருங்கடலை நீந்துவார்கள் இறைவனடி சேராதவர்கள் பிறவி பெருங்கடலை நீந்த முடியாது எளிமையா சொல்லி இருக்கு திருக்குறள் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு மற்றொரு குரல் மெய்யுணர்தல் வருது இந்த பிறவியிலிருந்து விடுபடணும்னு சொன்ன கடவுளை அறியணும் இல்லாட்டி கடவுளை உணரணும் அதுதான் மனித பிறவியினுடைய லட்சியம் என்ன பிறவியிலிருந்து விடுபடணும் பிறவியிலிருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும் செம்பொருளை காண வேண்டும் கடவுளை உணர வேண்டும் நான் இதை இன்னொரு கோணத்தில் சொல்லுவேன் கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறேன் இது ஒரு கோணம் இதுதான் மரபு கோணம் பெரியவங்கள்லாம் சொல்கிற வழி இதுதான் அப்போ கடவுளை அடையணும் இல்லாட்டி கடவுளை உணரணும் நான் கடவுளை உணரங்கிற உணரணுங்கிற கருத்தை தான் வலியுறுத்தி சொல்லுவேன் அடையணுங்கிறது வந்து உணரணுங்கிற அர்த்தத்தில் தான் சொல்லப்படுகிறது ஏன்னா கடவுள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அவரை அடையிறதுங்கிறது நடக்காது இல்லை கடவுளை உணரணும் சரி அப்ப உணரணும்னா என்ன பண்ணணும் கடவுளை பிறவி நீங்கணும் மனித பிறவினுடைய மேன்மையை அறிஞ்ச பிறகு பிறவி நீங்கணும்னு புரியறது பிறவி நீங்கினாதான் நமக்கு துன்பம் இன்ப துன்பங்கள் எல்லாம் இல்லாத நிலையை நாம் உணர முடியும் பிறவி நீங்கணும்ங்கறத கூட நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் இந்த உடம்பையே மனதையே நாம் வந்து ஒரு புறப்பொருளாக பார்க்கறது தான் அது அதுதான் பிறவி நீங்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கவும் இந்த நம்முடைய பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸை நம்மளே ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறது அது ரொம்ப சிரமமான ஒரு இதாக தோணும் ஆரம்பத்தில் சொல்லப்போனால் அதுதான் ரொம்ப ரொம்ப சுலபம்னு அப்புறம் தெரியும் நம்முடைய உடம்பு மனசு புத்தியையே நாமே இதை ஒரு புறப்பொருளாக பார்க்கறது அப்போ பார்த்துட்டோம்னு சொன்னால் இந்த பிறப்பு இறப்பெல்லாம் உடம்பு மனசுக்கு தான் நமக்கு இல்லை அந்த ஞானம் வந்துடும் நமக்கு அந்த ஞானம் வரணும்னு சொன்னால் ஈஸ்வரனை அடையிறது அந்த சாஸ்திரங்கள் அதுக்குள்ளதெல்லாம் படிக்கிறது சரி அதை ப அதை தெரிஞ்சுக்கணும்னா என்ன வேணும்னா அதுக்கு மனசில் நல்ல பக்குவம் எல்லாம் வேணுங்கிறாங்க நல்ல குணங்கள் எல்லாம் மனசில் நிறைய இருக்கணும் அப்புறம் மனசு நல்ல விஷாலமாக இருக்கணும் நல்ல பறந்து விரிந்து விஷாலமாக இருக்கணும் ப்ராட் அவுட்லுக்குன்னு சொல்கிறோமே அது இருக்கணும் அடுத்தது மனம் வந்து எதை சொன்னாலும் ஒருமுகப்பாட்டோட கேட்கக்கூடிய சக்தி உடையதாக இருக்கணும் அப்புறம் மனசில் விருப்பு வெறுப்பு முதலான தீய குணங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் மனம் தூய்மையோடு இருக்க வேண்டும் இதுக்கெல்லாம் நிறைய நான் வழி சொல்கிறேன் அப்புறம் மனம் தூய்மையோடு இருக்க வேண்டும் மனம் ஒருமுகப்பட்டு வேண்டும் மனம் பறந்து விரிந்த தன்மை உடையதாக இருக்க வேண்டும் மனம் பண்புகள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் நமக்கு இறைவனை நன்றாக உணர முடியும் மெய்ப்பொருள் தத்துவத்தை நன்றாக உணர முடியும் அப்புறம்தான் நமக்கு வந்து நம்ம உடம்பு மனசை வேறாக பார்க்கறது மாத்திரம் இல்லை எல்லாரையும் நானாகவே பார்ப்பேன் அது ரொம்ப ஒரு முதல்ல கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தா தெரியும் அப்புறம் வந்து எல்லா மரங்களும் நானே செடிகளும் நானே குழந்தைகளும் நானே பிணங்களும் நானே எல்லாம் நான் தான் அந்த உயர்ந்த ஒரு தத்துவம் நமக்கு விளங்கும் இது ஒன்றும் சும்மா வெறும் புத்த புத்தகத்தில் இருக்கிற சொற்கள் அல்ல பெரியோர்களெல்லாம் உணர்ந்து சொன்னது அது நம்மாலையும் உணர முடியும் புரிஞ்சிக்க முடியும் சந்தேகமே கிடையாது முறையாக படிக்கிற விதமாக படித்தா வாழ்கிற விதமாக வாழ்ந்தால் அது புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக அது புரிந்தே தீரும் இப்போ இப்படி டெவலப்மெண்ட்டை பார்த்துங்க மனிதப் பிறவியினுடைய நோக்கம் பிறவியிலிருந்து விடுபடுவது பிறவியிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் மெய்ப்பொருளை உணர வேண்டும் இறைவனை உணர வேண்டும் மெய்ப்பொருளை உணர வேண்டும் மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்றால் என்ன ஆகணும்னு மனம் நன்கு பக்குவமுடையதாக இருக்க வேண்டும் பக்குவம்னா இதெல்லாம் தான் பக்குவம் பண்புகள் விஷாலமான மனம் ஒருமுகப்பாடு தூய்மை இதெல்லாம் தான் பக்குவம் சரி அதை அடையறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா வரிசையா டெவலப்மெண்ட் வரிசைய சொல்ற போது என்ன பண்றதுன்னு முதல்ல தர்மமா வாழணும்னு சொல்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அறம் செய்ய விரும்பு தர்ம விரும்புன்னு சொல்ற போதே தெரியுது இல்லை வராதுன்னு விரும்புன்னு சொல்ற போதே தெரிகிறது நமக்கு லேசில் விருப்பம் வராது நமக்கு வந்து தப்பு பண்ண விரும்புன்னு சொல்லணுமா என்ன தப்பு தான் சர்வசாதாரமாக பண்ணிவிடுவோமே அதனால் அறம் செய்ய விரும்பு இப்போ காலையிலேருந்து இப்போ இருக்குது ரொட்டீன்லாம் இருக்குது பாருங்களேன் எத்தனை பேருக்கு இந்த பாகியம் இருக்குன்னு பாருங்கள் வந்திருக்கு வந்து ஞானதீவிகாக்க இத்தனை பேர் வந்திருக்காங்க வந்தவங்க எத்தனை பேர் போனவங்க எத்தனை பேர் அதுதான் உலகத்துக்கு வந்தவங்கள்லாம் மோக்ஷம் அடைஞ்சிட முடியுமா என்ன அதுதான் சாஸ்திரத்துலேயே சொல்லியிருக்கு கீதையிலே கிருஷ்ணர் சொல்கிறார் எத்தனையோ மனிதர்களுள் யாரோ ஒரு சிலர் தான் என்னை அறிவதற்கு முயற்சிக்கிறார்கள் அவர்களுள்ளும் யாரோ ஒரு சிலர் தான் என்னை உள்ளவாறு அறிகிறார்கள் அதனால வந்து இதில் நமக்குள்ள யார் உள்ளவாறு அறிகிறார்கள்னு பார்க்காதீங்க அது நம்ம வேலை இல்லை அதர் பீப்புளை ஜட்ஜ் பண்ணுறது நம்ம வேலை இல்லை நம்ம மனசை நம்ம ஜட்ஜ் பண்ணி பார்க்கணும் நம்ம நம்ம புரிஞ்சுக்கிடுவோமா நம்ம அடைஞ்சிடுவோமான்னு பார்க்கணும் முடியலன்னா கூட முடிகிறதுக்கு முயற்சி பண்ணணும் நம்முடைய கடமை அப்போ தர்மம் தான் முக்கியமாக சொல்றாங்க மனித பிரிவியில் என்ன பண்ணணும்னு கேட்டால் முதல் அடிப்படையே என்னன்னு கேட்டால் அஞ்சு வயசு வரைக்கும் தான் இஷ்டத்துக்கு இருக்கலாமா அஞ்சு வயசு வரைக்கும் தான் அன்னைக்கு முதல் நாள் வகுப்பில் கூட சத்சங்கத்தில் சொன்னேன் அஞ்சு வயசு வரைக்கும் நம்ம வந்து இஷ்டத்துக்கு அம்மா அப்பா பேரில் காலை போட்டாலும் தப்பில்லை யாரை வேணாலும் திட்டினா கூட தப்பில்லை அதை கண்டதை சாப்பிட்லாம் காமாச்சாரா காமவாதஹா காமபக்ஷா இஷ்டத்துக்கு சாப்பிட்றது இஷ்டத்துக்கு பேசுறது இப்போ நிறைய பேருக்கு ஆசிரமம் வந்து என்ன அது வந்தாலும் கூட அது போகிறது இல்லை நிறைய பேருக்கு காமாச்சாரா காமவாதஹா காமபக்ஷா நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடணும் என்ன நம்ம வளர்ந்த விதம் அப்படி காமாச்சாராக நான் என்ன அர்த்தம் நம்ம வந்து உதாரணத்துக்கு உட்காரணும்னா கூட பயப்படாதுங்க பரவாயில்ல உட்காந்துங்க இப்படி உட்கார்றதுல கூட கஷ்டமா இருக்கு பயிற்சி இல்லை அபியாசம் இல்லை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கா காலம் அடிச்சு உட்கார்றதுனாலே கஷ்டமா இருக்கு எவ்வளவு தூரத்துக்கு நம்ம உடம்பு சொகுசா பழகெடுத்து பாருங்க அது வந்து நமக்கு இந்த யோகாசனம் பண் யோகாசனம் பண்றதே எப்படி போட்டு கஷ்டமா இருக்கு இருக்கிறது இப்போ இந்த வயசு வரைக்கும் இந்த உரிமையா அதுக்கு பிறகு என்னன்னா காலம்பறை எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்க வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை வந்து திட்டமிட்ட சீரான வாழ்க்கையாக வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படை ஜோசியம் இல்லை மனுஷனுக்கு நிம்மதியை கொடுக்காது ஜோசியத்தை பார்த்து ஜோசியத்தில் பரிகாரம் பண்ணி அதெல்லாம் நிம்மதியை கொடுக்கணும்னா அதெல்லாம் சும்மா பரவாயில்ல நான் அதுக்கு மதிப்பு தராதவன் இல்லை இதெல்லாம் தர்மத்தை கடைப்பிடிக்கிறவனுக்குத்தான் ஜோசியத்தில் எல்லாம் பிரயோஜனம் ஏற்படும் தர்மத்தை அனுஷ்டிக்காதவனுக்கு ஜோசியத்தினால பெரிய பிரயோஜனம் கிடையாது ஜோசியம் பார்க்குறதுனாலையோ ஜோசியத்தில் இருக்கிற பரிகாரங்களை தெரிஞ்சுக்கிறதுனாலேயோ பெரிய பிரயோஜனம் அவனுக்கு கிடைக்காது தர்மத்தை அனுஷ்டிக்கிறவனுக்குலாம் ஜோதிஷம் வந்து பல அனுகூலமான மேலும் மேன்மைக்கெல்லாம் உபகாரம் பண்ணும் அதனால் ஜோசியங்கிறது அது தர்மத்தை கடைப்பிடிக்கிறவனுக்கு தான் சும்மா என்றைக்கோ ஒரு நாள் படுற பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு ஜோசியம்ட்டு போய் உட்காந்து சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் உனக்கு அது சனி சரியில்லை இது சரி இல்லைன்னு தேவை சொல்லின்னு இருப்பார் இவர் அந்த கோயிலுக்கு போக இந்த கோயிலுக்கு போகும்பார் இவருக்கு வழக்கமாகவே சரியாக கோயிலுக்கு போய் பழக்கம் இருக்காது அப்புறம் போன உடனே அந்த நேரத்துக்கு ஏதோ ஜோசியர் சொல்லிவிட்டார் அந்த திடீர்னு பக்தி வருமாயின் பக்தி திடீர்னு எப்படி வரும் ஜோசியர் சொல்லிட்டாருன்னு அந்த கஷ்டம் போகிறதுக்கு இந்த ஆள் உதவி செய்வாருங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர பக்தி போகிறாது இப்போ வந்து சனீஸ்வரனை சுற்றுற போது சனீஸ்வரன் சனீஸ்வரன் சனீஸ்வரனுங்கிறாங்கல்ல தொந்தரவு பண்ணாது அவ்வளவுதான் சனீஸ்வரன் பேர்ல ரொம்ப அன்போடையா நைவேத்தியம் என்றார் எல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் ஏன் ஒரு ஸ்பெஷலாகி கோயில் அத்தனை சாமி இருக்கிறத விட்டுட்டு சனீஸ்வரன் கிட்ட போய் நிற்கிறாரு அதான் யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது ஏதோ பாவம் இந்த கஷ்டமெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு அது கிட்ட போய் நிற்கிறார் அவ்வளோதான் பக்தி எல்லாம் கிடையாது உண்மையான பக்தி இருந்ததுன்னா சனீஸ்வரன் பக்கத்திலே வரமாட்டார் பக்தன் அப்பா யம தர்மராஜனே சொல்றாங்களே யமன் ரொம்ப பொல்லாதவன் விடமாட்டான் சிவபக்தன் என்று சொன்னால் தொடமாட்டான் அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ இந்த வாழ்க்கையில் தர்மம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தர்மமும் ஈஸ்வர பக்தியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தர்மானுஷ்டானமும் ஈஸ்வர பக்தியும் மனிதப் பிறவியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால நமக்கு வந்து இங்கே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது நிறைய பணம் சம்பாதிச்சு பத்து பேருக்கு பெருமை அடிச்சுக்கிறதுக்கு இல்லை என்ன நிறைய சம்பாத்தியம் எல்லாம் பண்ணி நானும் ஐ ஆம் சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படி காட்டிக்கணும் ஏன்னா ஊர் அதுதான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் சொல்லின்னு இருக்கு ஊரில் இருக்கிறவங்கெலாம் என்ன சொல்கிறாங்க அது ரொம்ப சரியான ஆடு சாமியாரே சொல்லுவான் சாமியார் சக்ஸஸ்ஃபுல் சாமியாக என்னன்னா ஒரு பெரிய ஆசிரம் வச்சிருக்காருன்னு ஆசிரம் வச்சுருந்தா சக்சஸ்ஃபுல் சாமியாக இருந்தேன் அவருக்கு ஃபெயிலியர்னே சொல்லலாம் அப்படிங்கூட சொல்லலாம் வேணும்னா கூட நம்ம சாஸ்திர திருஷ்டியில் பார்த்தா இதெல்லாம் பாவம் எங்கேயோ போக வேண்டியவர் திடீர்னு ஆசிரமத்துல மாட்டிக்கிட்டாருமா விஷயம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லலாமே எங்கேயோ இருக்க வேண்டியவர் இமயமல்ல ஆனந்தமா தியானம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது ஆசிரமத்துல மாட்டிட்டாருன்னு ஆன்மீக திருஷ்டியில கூட சொல்ல முடியும் ஏன் சொல்ல முடியாது ஆக உலகத்துல வந்து ஜனங்கள் எல்லாம் வெற்றிகரமான ஆள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா இதெல்லாம் வச்சிருக்காரு அவருக்கு நிறைய ஆட்கள்லாம் இருக்காங்க நல்ல ஆள் பலம் இருக்கு பணவிலம் இருக்கு வாகன பலம் இருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் எங்க நினைச்சா உடனே கார் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போகலாம் இந்த இடத்துக்கு போகலாம் இப்படி இல்லாம தான் நினச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அது சொல்ல போனால் இப்படியும் அப்படியே அலைஞ்சுட்டு ஒரு ஒரு தலை அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறதே ஏதோ வினைப்பயன்தான் துன்பம் தான் அது தர்மம் வந்து அனுஷ்டிச்சா இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால் இதெல்லாம் வெற்றி கிடையாதுங்கிறாங்க பெரியவங்க நம்ம பிற்காலத்தில் நாம் நல்லா நிம்மதியாக அமைதியாக வாழணும்னா பிற்காலத்தில் நல்ல ஒரு வயசாக ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசாக இருந்த ஐயெல்லாம் வந்திருக்கார் உட்காந்துருக்கார் கேட்டு எல்லாம் கேட்டு அது பிற்கால வாழ்க்கை அந்த பிற்கால வாழ்க்கையில் வந்து ரொம்ப அமைதியாக எது எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஆனந்தமாக வாழ்க்கையை நடத்தணும்னா ரொம்ப ஒழுங்காக இருந்தால் தான் முடியுமா நான் சொல்லல சாஸ்திரத்துல ஒரு இடத்துல சொல்லி இருக்கு தர்மம் தர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் இங்க தினம் பேங்க்ல வந்து பணத்தை போட்டு போட்டு பாக்குற மாதிரி நான் தினம் இன்னைக்கு மூணு நேரம் பிரார்த்தனை பண்ணேன் இன்னைக்கு நல்ல புஸ்தகத்தை படித்தேன் அப்படின்னா அதுதான் சொத்து இன்னைக்கு வந்து நான் வந்து சொற்பொழிவு கேட்டேன் அது சொத்து என்ன நான் ஒரு ஒரு மனசை சரி பண்ணிட்டு வரேன் ஒரு ஒரு நாளும் நல்ல காரியத்தை பண்ணி புண்ணியத்தை தேடிக்கிட்டே வரேன் ஆகினால இதுதான் உண்மையான சொத்து இதை விட்டுவிட்டு நாம் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மாடாக உழைச்சி கழுதையாக தேஞ்சு அந்த மாடு கழுத இதெல்லாம் சொல்லணும் நாய் மாதிரி குறைச்சி எல்லாம் ஆடு மாடு கழுத இது மாதிரிலாம் சொல்லணும் கழுதை மாதிரி பொதி சுமந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டு கடைசியில் பேங்க்கில் பணம் இருக்குதுன்னு சொல்லி அந்த பணம் நம்மளானால் இன்ட்ரெஸ்ட்டு குறைச்சிட்டே போகிறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுருக்கோம் அவன் முதல்ல பதினாலு பர்சன்ட்டுன்னா அப்புறம் பன்னெண்டுன்னா அப்புறம் எட்டுன்னா இப்போ நாலரைக்கு வரப்போகுதான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பேங்க்கில் பணம் இருக்கிறது நீ கட்டணும் நீ வந்து பணம் கட்டணும்னு சொல்லிடுவோம் அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் சம்பாதிச்சு என்னெல்லாமோ கால்குலேஷன் போடுறோம் நம்மளும் இப்படி போட்டு வச்சுட்டா அதுக்கு இவ்வளோ ரூபா வட்டி வரும் அப்படி வட்டி வந்தால் அப்புறம் நல்லா இருக்கலாம் அப்புறம் கவலையே கிடையாது அப்படின்னு கால்குலேஷனாக போடுறோம் கடைசியில் முதலுக்கே மோசம் ஒரு திரும்பவும் ஆரம்பிக்கணும் அவர் ஆரம்பத்திலேருந்து அவர் கடைசியில் அது தாங்கிக்கிற சக்தி வேற இல்லையா பணம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் தாங்கிக்கிறதுக்கான மனோபலமும் இல்லை பணம் செத்த உடனே சங்கராச்சாரியர் பாஷ்யங்கள் இல்லையெல்லாம் தின நாசம் ஆச்சோடனே நானே செத்தேங்கிறான் ஐயோ போச்சு அப்படிங்களாம் நீ இருக்கியப்பா பணம் தானே போச்சு பணம் போச்சுனாலே நான் போன மாயிதான் அவ்வளோ தூரம் பணத்தோட சேர்த்து விட்டாங்க பணத்தோடு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டாங்க எல்லாரும் அதனால என்ன ஆச்சுன்னா பணம் போனாலே தாங்கள் செத்த மாதிரி நினச்சிக்கிறாங்க ஆனால் இது ஒரு மாய தான் சரியாக வசமாக எல்லாரும் சிக்கியிருந்துருக்காங்க அவங்க கூட சேர்ந்தா நம்ம புத்தியும் கெட்டு போய்டும் அதனால தான் ஞான தீபிகாவுக்கு வந்திருக்கோம் அது முழுக்க அஜ்ஞான தீபிகா எல்லாம் ஒரே அஜ்ஞான தீபந்தான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அறியாமை தீபமானது தூண்டிவிடப்படுகிறது எங்கள் விவகாரம் ஊருக்குள்ள எங்கே பார்த்தாலும் ஆஃபீஸில் பேப்பரில் எல்லாம் வந்து டிவியில் எல்லாத்துலேயும் என்னென்னா அறியாமை தீபம் நாள்தோறும் தூண்டி விடப்படுகிறது இங்கே அப்படி இல்லை ஞான தீபம் தூண்டப்படுகிறது நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தோணும் அது ஏன்னா அதோட அது அப்படி இருக்கு அந்த உலகம் இருக்கே எல்லா ஜனங்களும் எதுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ அதுதான் நமக்கும் மதிக்க தோணும் இதுக்கு இதுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறவங்க கம்மியாக இருந்தாலும் கூட இதுதான் உயர்ந்தது நகை கடைக்கு கூட்டம் கம்மி அதிகமாக வருமா கத்திரிக்காய் கடைக்கு கூட்டங்கள் வருமா சொல்லுங்க தெரியும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் காய்கறி கிடைக்கு தான் கூட்டம் ஜாஸ்தி நகைக்கடைக்கு கூட்டம் கம்மியாக தான் அது இருக்கு அது இருந்தாலும் நீங்கள் கம்பேர் பண்ணால் என்ன ஒப்பிட்டு பார்த்தாலும் நகைக்கடைக்கு கூட்டம் ஜாஸ்தி வருதுன்னா பரவாயில்ல தப்பு இல்லை ஆனாலும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நகைக்கடை கூட்டம் கம்மி இல்லையா அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன் ஆன்மீக வாழ்க்கைக்கு வர்றது உண்மையாக இதெல்லாம் தேர்ந்தெடுத்து இதில் இது பண்ணுறது தான் ரொம்ப அபூர்வம் நகை கடைக்கு கூட்டம் கம்மியாக வரதுங்கிறது நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் நான் திருஷ்டாந்தத்துக்காக சொன்னேன் ஏன்னா எது உயர்ந்ததோ அதுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி இது எது ஆன்மீக வாழ்க்கைக்கும் உயர்ந்தது அது நம்மளும் பெரிய ஹோமம் பூஜை பண்ணுறோம் அப்படியே காளி கராளி அப்படின்னு சொல்லிட்டு நானும் உடம்பெல்லாம் வந்து குங்குமத்தை பூசின்னு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பெரிய ஹோமம் பண்ணுறேன்னா எனக்கு பின்னாடி நிறைய சிஷியர்களாக இருக்கத்தான் செய்வாங்க நான் பெரிய ஒரு ஹோம குண்டத்தை வச்சுக்கிட்டு எப்போ காலம் வர வர எடுத்து ஹோமம் பண்ணுறது அதுக்கு ஆள் செய்யும் இந்த மாதிரி எல்லாம் வந்து தர்மம்னா தர்மம்னா என்னங்க என்ன அப்படி கேக்குற ஆள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்ப காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை சரியா வச்சுக்கிறது அது இன்னொரு ஸ்லோகம் சொல்லணும் வந்து தர்மம் சனேகி சஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா புண்ணியத்தை சேகரிக்கணும் புண்ணியத்தை சேகரிக்கிறதுனா என்ன காலையில இருந்து இது வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கல்ல இதெல்லாம் புண்ணியம் நீங்க எல்லாம் புண்ணியத்தை சேகரிக்கிறீங்க அப்புறம் வந்து அது கண்ணுக்கு தெரியாது இந்த புண்ணியத்தை நம்ம சேகரிக்கிறோங்கிறது கண்ணுக்கு தெரியாது இப்போது உதாரணத்துக்கு தினம் ஒரு ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணுறோம் யோகாசனம் பண்ணுறோம் ஒரு ஒரு நாளும் பண்ணுற யோகாசனம் நம்மளுடைய இடத்துல உடம்பில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுறதா இல்லையா மாற்றத்தை உண்டு பண்ணுறது அப்புறம் தொடர்ந்து பண்ணோம்னா அப்புறம் அனாயாசமாக நம்மளால் பண்ண முடிகிறதா இல்லையா ஒரு நாள் அனாயாசமாக பண்ணுறதுக்கு பல நாள் வந்து ஆயாசமாக பண்ணிட்டு காரணம் பல நாள் ஆயாசமாக பண்ணிவிட்டு தானே ஒரு நாள் அனாயாசமாக நமக்கு யோகாசனம் பண்ணக்கூடிய சக்தி வருது இது இந்த ஸ்தூல சரீரத்துக்கே பொருந்தும்னு சொன்னால் சூக்ம சரீரமாகிய மனசுக்கு ஒரு ஒரு நாள் நம்ம வந்து ஆயாசமாக வந்து கலம்ப காலமர எழுந்திருக்க கஷ்டமாக தான் இருக்குது ப்ரேயருக்கு வர்றதுக்கு சிரமமாக தான் இருக்குது ஆனாலும் நம்ம விடாமல் வந்து வழிபாடுகளெல்லாம் செஞ்சு மனசை பக்குவப்படுத்திட்டே வர வர ரொம்ப நாள் ஆனத்துக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் எனக்கு ப்ரேயருக்கு போகிறது என்னுடைய மூச்சு காத்து அது என்னுடைய இயல்பு அது நான் வந்து காலையில் எழுந்தவுடனே குளிப்பேன் நேராக இறைவன்கிட்ட போவேன் பிரார்த்தனை பண்ணுவேன் என்னுடைய நேச்சர்னு அது மாறிடும் அது மாறிடு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அதோட ஆனந்தத்தை வந்து யாருக்கும் எல்லாரும் வந்து அதை அனுபவிச்சா தான் தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு சொன்னா புரிய வைக்க முடியாது சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டம் தர்மம் இது வந்து மனுஸ்மிருதியில இருக்கு இந்த ஸ்லோகம் சனேகி சனேகினா கொஞ்சம் கொஞ்சமாக தர்மம் தர்மத்தை பணத்தை சொல்லலை வள்ளுவர் இவர் மனு திருவள்ளுவர் அப்படித்தான் சொல்லியிருக்க அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கு அல்லால் பிறவாழி நீந்தது அந்த குரலுக்கு பொருள் என்ன தெரியுமா அறஆழினா தர்ம கடலாகிய கடவுளுடைய திருவடியை வணங்குகின்றவர்களுக்கு வணங்குகின்றவர்களை தவிர மற்றவர்களால் பொருள் இன்பம் என்கின்ற கடலை ஜெயித்து விட முடியாது பிற ஆழின்னா பொருள் இன்பம் இந்த பணம் சுகமெல்லாம் இருக்கே உலக சுகமெல்லாம் இந்த கடலை கடந்து விட முடியாது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆழி ஆகிய இந்த பொருள் இன்ப கடலை சமாளிக்க முடியாது நமக்கு எவ்வளவு வந்தாலும் நமக்கு மேலே ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான் நமக்கு சமமாக நிறைய பேர் இருப்பான் அவனை பார்த்து நமக்கு பொறாமையாக இருக்கும் மேலே இருக்கிறவனை பார்த்து பொறாமையாக இருக்கும் இந்த பொருளால் நமக்கு பொறாம தான் மிச்சம் இன்னும் மிச்சமாகிச்சு கர்வமும் பொறாமையும் கெட்ட குணத்தை சம்பாதிச்சதுதான் மிச்சமே தவிர அதை போக்க வேற முடியல அப்புறம் ஒரு தப்பான பழக்கத்தை பழகிட்டோமானா அந்த தப்பான பழக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு பிறவியே போறாது போல் இருக்கு அவ்வளோ சிரமங்கள் வந்துடும் ரொம்ப அலர்ட்னஸ் வேணும் விழிப்புணர்வு வேணும் தர்மம்னகி சஞ்சி நான் இந்த விழிப்புணர்வுங்கிறத பிறகு சொல்றேன் தர்மம் கொஞ்சம் கொஞ்சமா புண்ணியத்தை சஞ்சி நுயாத்துனா சம்பாதி சஞ்சின்னு சொல்றாங்க தெலுங்குல கூட சஞ்சின்னு சொன்னா என்ன சேர்க்கிறது அது வந்து இந்த கரையான் வந்து புத்த அரிக்குதே இந்த புத்த கரையான் புத்தரிக்கிறது கரையான் வந்து புத்து கூடு கட்டுதில்லை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது நாளைக்கு பார்த்திங்கன்னா நட மடன்னு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுது உடனே ஒன்றும் பண்ணுறதில்ல அந்த பூச்சி மண்ணை எடுத்து எடுத்து கொண்டு வந்து கட்டுது பார்க்குறோம் நாம் விடாமல் பண்ணுறது அது இந்த வல்மீ கமிவ புத்திக்காக அற்புதமான திருஷ்டாந்தது சும்மாவே இருக்கிறது இல்லை அது மண்ணை எடுத்துருக்கும் கட்டும் மண்ணை எடுக்கும் கட்டும் மண்ணை எடுக்கும் கட்டும் அதனால தான் உடனே அடுத்த நாள் பண்ணால் நேத்தி நல்லா இருந்தது அதுக்குள்ளே இவ்வளோ கட்டிடுச்சே ஏன்னா அது ராத்திரியும் பகலில் இதே வேலையை பண்ணிட்டுருக்கு எது கரையான் அந்த மெமரி இருக்கே அந்த இது அது இதே வேலையை பண்ணிட்டு இருக்கு மண்ணை எடுக்கவும் கட்டவும் மண் எடுக்கவும் கட்டவும் அதுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கா இல்லையானே தெரியல இதையே பண்ணிகிட்டு இருக்கு அந்த இது அது மாதிரி புண்ணியம் மண்ணுன்னார் மனு பாருங்க தான் உதாரணம் பாருங்கள் எப்படி வந்து கரையான் வந்து புற்று கட்டுறதோ விடாமல் மண்ணை எடுத்துகிட்டு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோ அது வேறு வேலையை நீங்கள் வேணால் பாருங்கள் ஒரு இடத்துக்கு மரத்துக்கிட்ட உட்காந்துங்க பெரிய மைக்ராஸ்கோப் வேணாலும் வச்சுங்க வச்சு இதுதான் நம்ம பண்ணுற புண்ணியம் அதனால வந்து அதை எப்படி பண்ணுது மனு சொல்லி இருக்கிறது சரியானு பார்க்கலாம் வேணா இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இப்படி பார்த்துட்டே இருந்தோம்னா தெரியும் விடாமல் இரவும் பகலும் அது பண்ணிட்டு இருக்கு நான் ரொம்ப அதை விசாரம் பண்ணி தான் புரிஞ்சுட்டு இருக்கேன் நானே வல்மீகமிவ புத்திக்காக அந்த புத்து கட்டுறதே அது மாதிரி அது மாதிரி புண்ணியத்தை சேகரிட்டாங்க அதுலேருந்து என்ன தெரியுது ஒவ்வொரு க்ஷணமும் புண்ணியத்தை சேருங்கள் இப்போ நான் நல்ல வார்த்தையை பேசுகிறேன் எனக்கு அது புண்ணியம் நல்ல வார்த்தையை பேசுகிறேன் நீங்கள் நல்லத கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமையை தரும்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இது புண்ணியம் நல்ல விஷயங்களை கேட்கறது பொறுமையோட கேட்கறது போரடிச்சாலும் கேட்கறது புண்ணியம் இல்லையா ஒரு மாதிரி இருக்கும் சேச இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒன்றும் சீரியஸாக இது ஜோக்கு ஒன்றுமே இல்லை அப்படியே ரொம்ப இப்படியே சொல்லிகிட்டு இருக்கார் சுவாமி அப்படின்னா விஷயம் என்னது நல்ல விஷயந்தான் பேசுகிறோம் பகவானோட சந்நிதியில் பேசுகிறோம் நல்ல சாஸ்திர விஷயங்களை பற்றி பேசுகிறோம் இது புண்ணியம் இதெல்லாம் புண்ணியத்தை சேர்த்துட்டுருக்கோம் இதெல்லாம் ஒவ்வொரு க்ஷணமும் நாம் பண்ணுற இந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்த்தா உட்காந்துட்டு இருக்கோம் என்ன சேர்க்கிறேன்னா நல்லதை கேட்குறதா சேர்க்கறது நான் நல்லதை சொல்கிறதா நான் சேர்க்கறது என்ன ஆகும்னா பரலோகே சகாயார்த்தம்னா பரலோகே சகாயார்த்தம் பரலோகத்துக்கு சகாயம்னா பரலோகம்னா ரெண்டு அர்த்தம் வச்சுங்க நீங்க பரலோகம்னா செத்து போன பிறகு சொர்க்கலோகம் அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இல்லைன்னு சொல்றதுக்கு நான் யாரு இல்லைன்னு சொல்றேன் இருக்குங்கிறதையும் பார்த்துதான் சொல்லணும் இல்லங்கிறதையும் பார்த்துதான் சொல்லணும் இருக்குங்கிறத சாஸ்திரம் சொல்லுகிறது இல்லைங்கிறது எப்படினா இல்லங்கிறது எனக்கு தெரியுதுன்னா இல்லங்கிறது எப்படி உனக்கு தெரியும் இருக்கிறது தான் தெரியும் இல்லைங்கிறது எப்படி தெரியும் அது தெரியத்துக்கே ரொம்ப நாளாகும் அதனால சாஸ்திரம் போய் சொல்லாது அதை விடுங்க நான் பரலோக்கம் வயசான காலம்னு அர்த்தம் பண்ணுட்ட சௌரியமா சின்ன வயசுலயே பண்ணினா வயசான காலத்துல புண்ணியம் பண்ணா செத்து பண்ண பிறகுதான் ஆனா முன்னாடியே இளம் வயசுலயே புண்ணியம் பண்ணினா வாழ்க்கையின் பிற்காலத்தில் என்ன நல்ல விஷயங்களை இத்தனை வருஷமாக படிச்சுருக்கோமா நல்ல விஷயங்களை இத்தனை நாளாக கடைப்பிடிச்சிருக்கோமா அதனால் நமக்கு வந்து இந்த வயசான முதியோர்கள் படுற கஷ்டமெல்லாம் நமக்கு வராது நிச்சயமாக வராது வயதான காலத்தில் அவங்க படுற பாடு இருக்கு ஆசையோடு ரொம்ப நாளாக வாழ்ந்துருக்காங்க அந்த ஆசைகள்லாம் அறகுறையாக நிறைவேறியிருக்கு முழுமையாக நிறைவேறலை நிறைவேறாததுனால ஏக்கங்கள் அதிகமாக இருக்குது ஏக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ம தெரியல வாழ்க்கையோட லிமிடேஷன் மனித பிர மனிதனுடைய லிமிடேஷன் ஒன்றும் புரியலை ஆனால் ஏக்கமும் எதிர்பார்ப்புகளும் ஏராளமாக இருக்குது ஏக்கமோ எதிர்பார்ப்புகளும் ஏராளமாக இருக்கிறதுனால வயசான காலத்தில் அது யாராவது சொன்னால் கூட எனக்கு தெரியும் இந்த புத்திமதி இல்லான்னு விடுவாங்க அதுவும் முடியாது அந்த நேரம் வந்து கடைசி வரைக்கும் ஒரே துக்கமயந்தான் யாரும் அவங்கள வந்து பிரம்மாஜியே வந்து கியூர் பண்ண முடியாது பிரம்மாஜி யார் சதுர்முக பிரம்மா இருக்கா அவரே வந்து கூட அவங்கள க்யூர் பண்ணவே முடியாது நம்ம என்ன பண்ண முடியும்னா சரி அவங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அடுத்த பிரிவிலேயாவது உங்களுக்கு நல்ல புத்தி வரட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டியதான் நல்ல வயசான காலத்தில் படுற கஷ்டத்துக்கு காரணம் என்னென்னா சின்ன வயசில் நம்ம வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திக்காது அந்த பரலோக்கங்கிறதுக்கு நான் இப்படி ஒரு அர்த்தம் வச்சுன்னு இருக்கேன் பரலோக்கம்னா செத்து போன பிறகு ஒருவேளை கடைசி காலத்துலேயா சில புத்தி வந்து தர்மமாக இருக்காங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு இறந்து போன பிறகுன்னு அர்த்தம் சொல்லிக்கலாம் தப்பு இல்லை ஆனா இப்பவே நம்ம சிறு வயசுலயே தர்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா இளமையில் கல் என்ன பள்ளிக்கு போடுறா என்ன இளமையில் கல் இளமையில் கல்னா எத்தனையோ அர்த்தம் இருக்கு சின்ன வயசுலயே அறியாமையை அகற்றி விடு கல்லுதல் அப்படின்னாலே இதுல பாறை மாதிரி இருக்கிற இந்த இதெல்லாம் நீக்கிடணும்னு அர்த்தம் அப்போ அதுக்கப்புறம் பரலோகே சகாய அர்த்தம் அதில் இன்னொரு கண்டிஷன் போட்டாங்க எந்த உயிரையும் துன்புறுத்தாம புண்ணியம் பண்ணு சர்வபூதான் முதல்ல என்ன சொல்ல விரும்புகிறேன் மனித பிறவியின் மேன்மையை உணர்வோமாக மனித பிறவியின் குறிக்கோளை அறிந்து கொள்வோமாக குறிக்கோள் வார்த்தையை பயன்படுத்தலை மனித பிறவியினுடைய குறிக்கோள் பிறவியிலிருந்து விடுபடுறது அல்லது இறைவனை அடைவது அல்லது இறைவனை உணர்வது அல்லது முக்தி பெறுவது நிலையான அமைதியை பெறுவது இப்படிலாம் போட்டுங்க அதுக்கு என்ன வேணும் மனசில் நிறைய பண்புகள் வேணும்னு சொன்னேன் மனம் நல்ல பக்குவமாக இருக்கணும்னு சொன்னேன் மனத்துக்கு பக்குவத்தை கொடுக்கறதே நம்ம லைஃப் ஸ்டைல் ஒழுங்காக வாழ்க்கையை ஒழுங்காக வச்சுக்காத வரைக்கும் நமக்கு மனதுக்கு பக்குவம் வரவே வராது மனம் போன போக்கிலே வாழக்கூடாது மனம் போன போக்கில் போகாம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி கீதையில் ஒரு இடத்துல கிருஷ்ணன் சொல்றார் அர்ஜுனா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம் ஆயினாலும் நீ என்ன பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ வாழணும்னு சொல்றார் கீதையில் இருக்க ஒரு அதனால நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு வாழக்கூடாது இப்போ இங்கே வரீங்க ஆரம்பே முதல் நாளே சொன்னார் ராஜேஷ் கண்ணன் உங்கள்ட்ட காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சொற்பொழிவு இருக்கு நீங்களாவே நல்ல புத்தகங்களை எடுத்து படிக்கலாம் இந்த ஒரு இந்த ரொட்டினை வந்து நீங்கள் அட்லீஸ்ட்டு காலம்புற நீங்கள் உங்கள் உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு எட்டு மணிக்குள்ளே இதெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி சாயங்காலம் வந்த உடனே ஒரு ஆறு மணிக்கு மேலே எட்டு மணிக்குள்ளே படுக்க போகிற வரைக்கும் இதெல்லாம் பண்ணலாம் குறைஞ்சது காலையில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் ஏன் மன அமைதிக்காக நான் ஒதுக்கிக்கிறேன் நம்ம குளிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறோம் ஒதுக்கி தான் ஆகணும் சாப்பிட்றதுக்கு நேரம் ஒதுக்கி ஆகணும் இதெல்லாம் கட்டாயமாக இருக்குது பண்ணித்தான் ஆகணும் சாப்பிடலன்னா வா உயிர் வாழ முடியாது குளிக்கலன்னா உடம்பு நாரி போயிடும் அதனால் இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் ஆனால் அதே மாதிரி மனசுக்கும் பண்ணித்தான் ஆகணும் நீங்கள் அதை அதை நிச்சயமாக வச்சுக்கணும் பண்ணாமல் இருக்கக்கூடாது நம்ம அதை ரொம்ப என்னது கேஷுவலாக கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த சீரியஸ்னஸ் இல்லாமல் விட்டுட்டோம்னா பின்னாடி எவ்வளோ பெரிய சீரியஸ்னஸ் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த நேரத்தில் தத்துவத்தை நினைக்க முடியுமா சாகர காலத்தில் சங்கராசங்கரான்னா சரி வருமானு கேட்பான் அந்த நேரத்துக்கு ரொம்ப ஏற்கனவே அடிப்படையாக ரொம்ப வருஷமாக பண்ணியிருந்தால் தானே பணமே எடுத்துக்கிட்டா கூட பணம் கடைசி காலத்தில் வேணுன்னா நிறைய சேர்த்தா வருது இந்த ஒரு அல்பமான பணத்துக்கே இந்த கத்தின்னா இந்த ஒரு பெருமை என்ன நம்ம வந்து இந்த மாதிரி சாதனைகளுடைய பெருமையை வரையறது சொல்லவும் முடியுமா இது அதெல்லாம் கொடுக்காத அமைதி இது கொடுத்துடும் அதுக்காக இது பண்ணித்தான் தர்மத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தர்மத்துக்கு நான் கொடுக்குற அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுங்க சாகர வரைக்கும் டெய்லி ரொட்டீன் சரியா இருக்கிறது தர்மம் ஒரே வார்த்தையில் மரண பரியந்தம் நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கை முறையை சீராக வைத்துக் கொள்வது தான் தலையாய தர்மம் போட்டு இது வந்து அருள் விருந்தில் சேர்க்க சாகும் வரையிலும் நமது தினசரி வாழ்க்கையை முறையாக வைத்துக்கொள்வதே தர்மமாகும் அது நம்ம வந்து டைம் டேபிள் முதல்ல போ டைம் டேபிளை போட்டு நம்மளே வயலேட் பண்ணுவோம் அப்புறம் காலப்போக்கில் எல்லாம் சரியாக வந்துடும் ஆக நம்மளே காலை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போட்டுக்கிட்டு நம்ம சாஸ்திரம் வேறு போட்டு கொடுக்குறது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறது சாஸ்திரமே சொல்லி கொடுக்கறது அந்த தர்மசாஸ்திரங்களின் படி திருக்குறள்லேயே சொல்லியிருக்கிற இந்த கருத்துக்களைலாம் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அதாவது இல் வாழ்க்கை துணை நலம் இல்வாழ்க்கை அன்புடைமை மக்கள் பேரு இந்த குரலெல்லாம் மனப்பாடம் பண்ணால் தான் ரொம்ப தர்மத்தை கடைப்பிடிக்கிறது சுலபமாக இருக்கும் ஏன்னா நமக்கு கருத்துக்கள் நல்லா ஞாபகம் இருந்தால் தான் அதை கடைப்பிடிப்பது எளிதாக இருக்கும் கஷ்டமாகவே இருக்காது ஈடுபாடு அதிகமாகும் ஈடுபாடு அதிகமாகும் ஆர்வம் அதிகமாகும் சீரியஸ்னஸ் கூடும் கேஷுவலாக இருக்கக்கூடாது சரி பரவாயில்ல பண்ணிட்டா போகுது அப்படிங்கக்கூடாது இது பண்ணி ஆகணும் இது வந்து செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும் செய்ய வேண்டியதை தப்பாக செஞ்சாலும் காரியம் கட்டுப்போயிடும் செய்ய வேண்டியதை செய்யாம விட்டாலும் கெட்டு போயிடும் ஆகையினால செஞ்சே ஆகணும் இது என்னுடைய கடமை இதுலேருந்து நான் வந்து தப்பிக்க முடியாது இது எஸ்கேபிசம் பண்ண முடியாது அதனால் நான் ஆகணும் செய்ய செய்ய யாருக்கு நல்லது எனக்கு நல்லது நம்ம எல்லாருமே பொதுவாக என்ன சொல்லிகிட்ருக்கோம் நம்ம கஷ்டத்துக்கு வேறு யாரையாவது பொறுப்பு சம சொல்லிருக்கோம் எங்கள் அப்பா அம்மா தான் நான் இப்படி படுற கஷ்டத்துக்குலாம் காரணம்னு ஒருத்தன் சொல்றாரு எங்கள் அண்ணந்தான் காரணம் என் மனைவி தான் காரணம் இந்த இந்த சமுதாயந்தான் காரணம் எங்கள் ஜாதிக்காரங்க தான் காரணம் என் நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் தான் காரணம் இந்தியாவே காரணம் என்னத்தையோ காரணம் சொல்றானே சொல்ல மாட்டேன் அவர் போனதுக்கு நீங்கதான் காரணம் அவர் காரணம் சொல்லத் தோணலையே என்ன இல்ல நீங்கதான் காரணம் தான் காரணம் சொல்ற போது என்ன நான் தான் காரணம் சொல்ற போது அதை ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கும் காரணம் யாரு நான் தான் காரணம் அது ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் யாரு அதுவும் நான் தான் காரணம் அப்போ என்ன பண்ணணும் நான் ஏற்றுக்கிட்டுறேன் ஆமாப்பா ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டோம்னா பிரச்சனை கிடையாது இப்போ இங்கே வந்ததுக்கு நீங்கள் வந்ததுக்கு காரணம் யாரு நீங்கள் தான் வந்திருக்கீங்க இங்கே இருந்து இதை பயன்படுத்துறதுக்கு காரணம் யாரு நீங்கள் தான் காரணம் இதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காதும் உங்கள் கையில் தானே இருக்குது வந்து சேரவாரும் ஜெகத்தீரேன் பெரியவங்கள்லாம் கூப்பிட்றாங்க இப்போ நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது ஒரு பொருள் இருக்குது ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அந்த ஆயிரம் ரூபாய் நல்ல வழியிலையும் பயன்படுத்தலாம் கெட்ட வழியிலையும் பயன்படுத்தலாம் அது மாதிரி தான் மனித பிரிவி இது நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்தலாம் இல்லாட்டி காலேஜ் வாசலில் தென்னையில் உட்காந்துட்டு போகிறவங்க வரவங்கள பார்த்துட்டு பேசவும் செய்யலாம் இல்லாட்டி கோயிலுக்கு போய் இறைவன் திருநாமத்தை சொல்லி மனசை பக்குவப்படுத்திக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணலாமே அப்போ வந்து என்னென்ன உலகம் முழுக்க என்னென்னா யாரையாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கு அவங்க காரணம் இவங்க காரணம் இவங்க காரணம் அவன் காரணம் நான் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய பேரை காரணமாக சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்தா தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொன்ன மாதிரி நாம் நல்லா இருக்கிறதுக்கு நாம தான் பொறுப்பு நாம் கஷ்டப்படுறதுக்கு நம்ம தான் பொறுப்பு மற்றவங்கள்லாம் ஒரு நிமித்தம் அவ்வளோதான் மற்றவங்கள்லாம் ஒரு நிமித்தம் அதெல்லாம் ஒரு நிமித்தமே தவிர அவங்க அவங்க வினைப்பை தான் காரணம் அவங்க வினைப்பை நிமித்தத்தை உண்டு பண்றது நம்முடைய வினைப்பை அப்படி ஒரு நிமித்தத்தை உண்டு பண்றதே தவிர கொஞ்சம் ஜாக்கிரதையா அலர்ட்டா நம்ம விழிப்புணர்ச்சியோட இருந்தோமான இது புரிஞ்சு போயிடும் யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன் யாருமே காரணம் கிடையாது நாம் படுற இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் அடியனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சொற்கள் ஜென்மாந்திரத்தில் பண்ணினதெல்லாம் சேர்ந்து தான் காரணம் ஆகையினால எதுவும் காரணம் இல்லாமல் காரியமே கிடையாது காசெஃப்ட் தேரிங்கிறாங்களோ காரணக்காரிய வாதம்னு சொல்கிறோம் அந்த காரண காரிய வாதத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கிறது ஆகையினால் நீங்கள் இப்போ நான் வந்து இதை முடிக்க போகிறேன் இப்போ நான் பேசியிருக்கிறது தர்மம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன் தர்மத்துக்கு நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லணும் சும்மா மேலிருந்த வாரியாக சொன்னால் போகாது இது ஒன்று உங்களுக்கு பொதுவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டால் காலையில் எழுந்து ராத்திரி படுக்க வரைக்கும் சாகர வரைக்கும் அப்படியே வாழ்நாள் முடம்பில் வந்து நோய் வந்தால் வேணா அட்ஜஸ்ட் பண்ணலாம் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அதுவும் நியாயமா இருக்கணும் இந்த சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காம நோய் வந்தா வேணா கொஞ்சம் விட்டு கொடுத்து அதுக்கு சாஸ்திரத்துலேயே இடமெல்லாம் இருக்கு அது விட்டு கொடுத்து ஆனால் அதே சமயம் எப்போ அதுக்கு தான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்காக எனக்கு நோய் இல்லாமல் பண்ணு நோய் இல்லாமல் பண்ணி திரும்பவும் நோயை உண்டு பண்ணிக்கிற சாப்பாடை சாப்பிட்றதுக்குல அதனால நோய் கடவுளே எனக்கு நோய் கொடுக்காதே ஆயுச கூட்டி கொடு நாங்கள் எதுக்குன்னா நான் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு தினம் சாயங்காலம் பிரார்த்தனையில் அந்த ஸ்லோகங்கள்லாம் வருது அதனால் அம்மா தாயே கர்ம ஸ்திரதர திஷனா எங்களுக்கு வந்து தேகதார்டியம் வேணும் உறுதியான உடல் வேணும் நீண்ட ஆயுள் வேணும் எதுக்குன்னா தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு நம்ம பண்ண முடியலன்னு மனசுக்கு இன்னும் இருக்குது தர்மத்தை அனுஷ்டிக்க முடியலையே நம்ம அனுஷ்டானங்களையெல்லாம் சரியாக செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஏற்படும் அப்படி இருந்ததுன்னா அந்த சீரியஸ்னஸ் வேணும் அந்த கேஷுவலாக இருக்கக்கூடாது சீரியஸ்னஸ்ஸும் வேணும் அது தர்மத்தை அனுஷ்டிக்கணும் தர்மத்தை நல்லா கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க மனசில் எல்லா பக்கமும் வந்துடும் அஸ்திவாரம் தனி சரி சமுதாயத்துக்கும் சரி தர்மம்தான் உயர்ந்து சம்ஸ்கிருதத்தில் தர்மம்னு சொல்கிறோம் தமிழில் அறம்னு சொல்கிறோம் இந்த அற வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால்தான் வள்ளுவர் அறன் வலியுறுத்தல்னு சொன்ன தர்மத்தை கடைபிடிக்க பிடிக்க உங்களுக்கு வர்ற பவர் இருக்க எல்லாம் இல்லாது யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும் பயப்பட பணிவார்ப்போம் பெரியவங்ககிட்ட பணிவார்ப்போம் பக்தியோடு இருப்போம் ஆனால் பயப்பட மாட்டோம் சொல்ல வேண்டியது அழகாக சொல்லிவிடுவோம் கவலையே இருக்காது அல்ல பணி இருக்கும் பக்தி இருக்கும் தைரியமும் இருக்கும் அந்த தர்மத்தை நம்ம கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க நமக்கு பலம் கூடும் தர்ம பலம்தான் உண்மையான பலம் மற்ற பலம் எல்லாம் உண்மையான பலம் கிடையாது பணபலமோ ஆள் பலமோ பெரிய பலம் இல்லை பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க ஒருத்தன் பெரியவன்னு எதை வச்சு கட போடுறோம்னா தர்மத்தை கடைப்பிடிக்கிறவன் தான் பெரியவன் அவன் பரம தரிதரனாக இருக்கலாம் அவனுக்கு காசே இல்லாமல் இருக்கலாம் அவனுக்கு வந்து வாழ்க்கையே அவனுக்கு பைசா இல்லாமல் ரொம்ப மோசமாக இருக்கலாம் ஆனால் அவன் இறைவனை காலையில் வழிபடுறான் எல்லா நேரம் வழிபடுறான் நல்ல பண்புகளை படிச்சுக்கிறான் அப்படி அதுக்கு என்ன பஞ்சம் அது அது அது பண்ணுறதுனால அவன் தரித்திரனே கிடையாது அவன் தான் செல்வன் இவன் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் நினைச்ச நேரத்துக்கு நினச்சதை பண்ணிட்டு இருந்தான் அவன் தரித்திர பயன்தான் மகா தரித்திரன்தான் அவன் சாஸ்திரம் சொல்லுது मेलमिद नाम चिंत पड़ोशर गुरात्मे मूर्ति विभागिने देहाय दक्षिण मूर्त नम ஓம் இந்த அளவுல இதை இன்றைய வகுப்பு பூர்த்தி பண்ணுகிறேன் மேலும் உள்ள ஸ்லோகளை நாளைக்கு நாளைக்கு பார்க்கிறேன் ம் ஈரோருமேதி மூர்பேதவி வோமவது வப்தே திணா மூத்த ஓம் ஷாந்திஷா ஹரி ஓ